அகர அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு குறிக்கோளை மனதிலே கொண்டு யூவி ஃபவுண்டேஷன் வாயிலாக திருக்குறள் கருத்துகளை ஒவ்வொரு குரட்பாக்களாக முறையாக படித்து அதனுடைய பொருளை எவ்வளவு நன்றாக புரிந்து முடியுமோ அவ்வளவு நன்றாக புரிந்து முயற்சியை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் இல்வாழ்க்கை அதிகாரத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் உறவு என்கிற தலைப்பிலே அறிவு நலம் என்கிற தலைப்பிலே குரட்பாக்களை சிந்தித்திருக்கிறோம் மனநலம் சொல்நலம் உடல் நலம் இவற்றையெல்லாம் இந்த தலைப்புகளின் கீழ் பல குரட்பாக்களை நாம் வரிசைப்படுத்தி சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம் இப்பொழுது உறவு என்கிற தலைப்பிலே இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேரு விருந்தோம்பல் அன்புடைமையை நாம் வந்து ஏற்கனவே மனநலத்தில் படிச்சுட்டதுனால இங்கே அதை சேர்த்துக்கலை விருந்தோம்பல் இவற்றை பார்த்துருக்கிறோம் இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தை இப்பொழுது நாம் நிறைவு செய்திருப்பதால் அதனுடைய சாரம் என்ன என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம் முதற் குரட்பாவிலே பார்த்தோம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு மனைவியுடன் காட்டிற்கு செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு பொருள்களை பாதுகாத்து வாழ்வதற்கான செயல்கள் அனைத்தும் விருந்தினரை அன்புடன் உபசரித்து அந்த விருந்தினருக்கு உதவியினைச் செய்வதற்காகவே ஆம் என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் இரண்டாவது குரட்பா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று விருந்தினர் தன் வீட்டின் வெளியே இருக்கும் பொழுது உண்ணப்படும் பொருள் இறப்பை தவிர்க்கும் அமுதம் ஆயினும் தானே அவ்வமுதத்தை உண்ணுதலை விரும்பலாகாது ஒன்று இரண்டு குரட்பாக்கள் விருந்தோம்பலின் அவசியத்தை நமக்கு நன்கு உணர்த்தின மூன்றாவது குரட்பா வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று நாள்தோறும் தன் இல்லத்தை நோக்கி வந்த விருந்தினரை அன்புடன் வரவேற்று இடமும் உணவும் தருபவனுடைய குடும்ப வாழ்க்கையானது வறுமையால் வருந்தி கெடுவது என்பது இல்லவே இல்லை இந்த மூன்றாவது குரட்பா விருந்தோம்பல் செய்யவில்லையென்றால் வறுமை வரும் என்பதை உணர்த்தியிருக்கிறது நான்காவது குரட்பா அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் முகமலர்ச்சி உடையவனாக நல்லொழுக்கத்தை இயல்பாக்கிக் கொண்ட விருந்தினரை அன்புடன் வரவேற்று இடமும் உணவும் தருபவனுடைய வீட்டில் திருமகள் எனப்படுகின்ற மகாலட்சுமி ஆனவள் மனமகிழ்ச்சியோடு நிலைத்து நிற்பாள் அந்த வீட்டிலே நான்காவது குரட்பா விருந்தோம்புவருடைய இல்லத்தில் திருமகள் எனப்படும் மகாலட்சுமி யாண்டும் வாசம் செய்வாள் நிலைத்திருப்பாள் என்பதை நமக்கு உணர்த்தியது ஐந்தாவது குரட்பா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினரை உபசரித்து அதன் எஞ்சிய உணவை உண்பவனுடைய பயிர் விளைகின்ற நிலத்திலே விதையை விதைத்தல் வேண்டுமோ வேண்டியதில்லை என்ற ஒரு உயர்ந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியினுடைய மகிமையை இந்த குரட்பா உணர்த்தி இருக்கிறது ஐந்தாவது குரல் அதாவது இந்த குரல் அவரது நிலத்தில் கடவுளே விதையை விதைப்பார் என்று நமக்கு அதிசயத்தை உபதேசித்திருக்கிறது மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் விருந்தோம்பலினுடைய இவுலகப் பயன் இம்மை பயன் நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது நாளை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு வள்ளுவருந்தகையினுடைய பேரருளால் முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேத புடி